வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமியில பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு அதே போல பல வகையான இயற்கை வளங்களும் இருக்கு இந்த சொற்றுடர் நம்ம அடிக்கடி பாக்குறதுதான் ஆனாலும் கூட அதுதானே உண்மை ஆகையினால் எத்தனை முறை கூறினாலும் ஒவ்வொரு உயிரினங்களும் ஆற்றலை புதுப்பித்துக் கொண்டே வருகிறது உதாரணமா சொல்ல போனா எங்கோ விழுந்த ஒரு விதை அந்த விதை செடியாக முளைக்கிறது பிறகு மரமாக மாறுகிறது அதிலிருந்து மலர் அதிலிருந்து காய் பிறகு கனி கனிந்த பிறகு கீழே விழும் அதிலிருந்து வரக்கூடிய விதை மீண்டும் உழைக்கும் இதுதான் இயற்கை நமக்கு அடித்திருக்கிற மிக அழகான ஒரு ஆற்றல் புதுப்பிப்பு பாடம் மனித குலத்திற்கும் பொருந்தும் மனித குலத்துல மிக சிறப்பாக வாழ்ந்து புகழடைந்த பலர் தங்களுடைய புகழின் நன்மைகளை இந்த மனித குலத்திற்கே செலவிடுவார்கள் அவ்வாறு செலவிடும் பொழுதுதான் மனித குலத்துல ஒரு அமைதியை நிலைநாட்டி இந்த உலகம் அமைதியோடு சுழல வழிவகை செய்திருக்கிறார்கள் மகாத்மா காந்தி அப்துல் கலாம் போன்றோர் எல்லாம் உதாரணமாக கொள்ளலாம் இவர்கள் நாம் சுட்டிய ஒரு சில உதாரணங்கள் இன்னும் பல்லாயிரக்கணக்கானோர் இப்பூமியிலே மனித குலத்திற்காக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அதே போல இயற்கை வளங்களும் குறிப்பாக மழை மழை வாளிலிருந்து பொழிகிறது ஆறாக ஓடி சென்று கடலில் கலக்கிறது பெருங்கடலில் மேகமாகி மழையாக பொழிகிறது இந்த செயல்பாடு தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பெருங்கடல்கள் மட்டுமல்ல இந்த பூமியும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை உணர்ந்த ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொல்லும் பொழுது தெளிவாக சொல்கிறார் மழையாக பொழியவில்லை என்றால் பெருங்கடல் வற்றி போகும் அவ்வாறு வற்றி போகும் பொழுது வளங்கள் குறைந்து அதில் உள்ள உயிரினங்கள் பாதிக்கப்படும் அதைத்தான் இன்றைக்கு நாம வெப்பமயமாதல் அப்படின்னு தினசரி பார்த்துட்டு இருக்கோம் ஆகையினால் மழை வளம் பெருக நம்மால் இயன்றதை கண்டிப்பா நம்ம செய்யணும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு குரல் எண் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடந்தழி தான்விடின் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி